ஒரு மனிதரின் தொழுகை நீளமாக இருப்பதும் அவரது அவரின் அறிவுக்கு அடையாளமாகும் எனவே தொழுகையை நீளமாக உரையை குறையுங்கள் என்று நபி சொல்லு அணி அலிசல்லி எட்டு ஆறு ஒன்பது